வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி தொன்னூற்றி ஓராவது செய்தி சேவை மே பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் 4 நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சிறுமுக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவார் அறிமுகம் செய்திகள் ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரையை மத்திய அரசு தாமதப்படுத்துவதை கண்டித்து மே இருபத்தி முதல் தபால்துறை ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டம் நடத்த உள்ளனர் சிசிடிவி கேமரா ஜிபிஎஸ் கருவி தானியங்கி கதவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கொண்ட மாதிரி பேருந்துகளை முதல்வர் கே பழனிசாமி தலைமை செயலகத்தில் நேற்று ஆய்வு செய்தார் சென்னை துறைமுகம் கடந்த பதிமூன்றாம் தேதி எம் லேடி செலின் என்கிற கப்பலில் இருந்து நான்காயிரத்து டன் சரக்குகளை ஒரே நாளில் இறக்குமதி செய்து சாதனை படைத்துள்ளது புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் கிபி இரண்டு மற்றும் மூன்றாம் நூற்றாண்டு கால சிறப்பு வாய்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கச்சலிகள் பாதுகாப்பு இல்லாமல் முப்பதற்கில் கிடப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கொடைக்கானில் நவீன வசதிகள் கொண்ட சிறப்பு மருத்துவமனை உட்பட சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும் என மலை பாதுகாப்பு குழுவின் தலைவர் ரவீந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மூன்று ஆண்டுகளாக அறவை செய்த கரும்பு இருபத்தி ஒரு கோடி ரூபாயை அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் இந்திய செய்திகள் கர்நாடக மாநிலத்தில் பாஜகவை ஆட்சி அமைக்க அளித்த ஆளுநர் முடிவுக்கு எதிராக மூத்த வழக்கறிஞர் ராம் ஜெட்குலானி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் நாட்டிலேயே தூய்மையான நகரங்கள் பட்டியலில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் போபால் தொடர்ந்து முதல் இடங்களை பெற்றுள்ளன மூன்றாவது சண்டிகர் நகரம் பெற்றுள்ளது மேற்குவங்கத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பதிவான ஓட்டுகள் என்னும் பணி நடந்து வருகிறது முப்பத்தி ஓர் ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்கு இடங்களுக்கு நடந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் நூற்று பத்தில் வெற்றி பெற்று ஆயிரத்தி இருநூற்றி எட்டில் முன்னிலையில் உள்ளது நீரில் உள்ள ஆர்சனிக்கை நீக்கும் புதிய கருவியை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமானது தனியார் நிறுவனத்துடன் இணைந்து புதிய கருவியை உருவாக்கியுள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் என்றும் வரைவு திட்டத்தை திருத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மத்திய அரசோ காவிரி மேலாண்மை ஆணையம் என்ற திருத்தம் மேற்கொண்டுள்ளது கண்மணி ஒயிட் டென் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம் இனிமேல் நாலு பேரு நாலு காலேஜ் இனிமே ஒரே கேம்பஸ்ல ஒன்னா தான் படிக்க போறோம் ஐ லவ் டெக்னாலஜி யூ லைக் ரேங்க் பாவனாக்கு மெடிக்கல் ஆனந்த்க்கு பிஎஸ் சி அக்ரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் எக்ரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக்னிக் நர்சிங் பார்மசி பி எட் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இருபது கல்லூரிகள் முப்பதாயிரம் மாணவர்கள் அட்வான்ஸ் கோர்சஸ்மின் குரூப் ஆப் இன்ஸ்டியூஷன் பெரம்பலூர் திருச்சி மற்றும் சென்னை ஏப்ரல் பதினெட்டு முதல் அட்மிஷன் நடைபெறுகிறது அயல்நாட்டு செய்திகள் அணு ஆயுதங்களை கைவிடும்படி ஒருதலை பட்சமாக வலியுறுத்தினால் சிங்கப்பூரில் அடுத்த மாதம் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் நடக்கும் பேச்சுவார்த்தையை ரத்து செய்வோம் என வடகொரியா எச்சரித்துள்ளது சிரியாவின் சாராகேப் நகரில் கடந்த பிப்ரவரி மாதம் ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டதை ரசாயன ஆயுதங்களுக்கு எதிரான சர்வதேச அமைப்பு ஓபிசி உறுதி செய்துள்ளது சவுதி அரேபியாவில் ரம்ஜான் நன்பு மாதம் வியாழக்கிழமை மே பதினேழு அன்று தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை அடுத்து கவுதமாலா நாடும் இஸ்ரேலுக்கான தனது தூதரகத்தினை ஜெருசலேம் நகரில் புதன்கிழமை என்று திறந்துள்ளது அமெரிக்காவில் ரோபோ நடத்தும் காபி ஷாப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஈராக் அரசியல் சூழல் பற்றிய குப்பைவாத புரிதல்களை கேள்விக்குட்படுத்தும் விதமாக ஈராக் தேர்தலில் அதன் புனித நகரில் இரண்டு பெண்கள் அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சி பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் வணிக செய்திகள் இந்தியாவுக்கான பொதுவான இனிப்பு வகையாக லட்டுவை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல உள்ளோம் என்று வாவ் லட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனம் கூறியுள்ளது எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு சார்ஜ் மையம் ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அந்நிய முதலீட்டாளர்கள் பார்ட்டிசிபேட்டரி நோட் வாயிலாக இந்திய பங்கு சந்தைகளில் மேற்கொண்ட முதலீடு ஒன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த ஏப்ரலில் ஒரு லட்சம் கோடி ரூபாயாக குறைந்துள்ளது ஹோண்டா நிறுவனம் தனது தயாரிப்பில் மிகவும் பிரபலமான அமேஸ் மாடலில் இரண்டாவது தலைமுறைக்காரை அறிமுகம் செய்துள்ளது இந்த மாடலில் பெட்ரோலில் ஓடும் காரின் ஆரம்ப விலை ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது இருக்கும் முருகப்பா குழுமத்தின் கடந்த நிதியாண்டு விற்பனை பதிமூன்று சதவீதம் அளவுக்கு உயர்ந்து ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி மூன்று கோடியாக இருந்துள்ளது விளையாட்டு செய்திகாள் வங்கதேச அணியின் வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணத்தில் இடம்பெற்றுள்ள மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இரண்டை அமெரிக்காவின் புளோரிடாவில் நடத்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம் முடிவு இந்த போட்டிகள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து தேதிகளில் நடைபெறும் என ஐஏஎஸ்எல் கால்பந்து கோப்பையை வென்ற சென்னையின் எஃப்சி அணி பயிற்சியாளர் இங்கிலாந்து பயிற்சியாளர்கள் சங்கம் விருது வழங்கி பாராட்டியுள்ளது இத்தாலியன் போட்டியில் உலகின் இரண்டாம் நிலை வீரரான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஊக்கமருந்து பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தனக்கு பதினான்கு மாத தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கு பெரு கால்பந்து அணி கேப்டன் பாவ்லோ கியேரோ அதிருப்தி தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் சிவகார்த்திகேயன் தன்னுடைய பெயரில் தொடங்கியிருக்கும் புதிய பட நிறுவனத்தின் மூலம் முதல் படமாக கனா என்ற படத்தை தயாரித்திருக்கிறார் சத்யராஜ் ஐஸ்வர்யா ராஜேஷ் கதையின் நாயகன் மற்றும் நாயகியாக நடித்திருக்கிறார்கள் ஜூன் ஏழாம் தேதி காலப்படம் ரிலீஸ் ஆவது உறுதி என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது காலி படத்தை தொடர்ந்து விஜய் ஆண்டனி தற்போது கணேசா இயக்கத்தில் திமுச்சவன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக கொலைக்காரன் என்ற படத்தில் நடிக்கவிருக்கிறார் டி ராஜேந்தர் இயக்க இருக்கும் படத்தில் முக்கிய விடத்தில் நடிக்க நமிதாவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இத்துடன் நச்சினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அறிவொன்றுதான் நான் பேசுவேன் சரித்திரம் கெட்ட சம்பவங்கள் தினம் ஒரு துளி இதுபோல் இன்னும் பல தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்